तापत्रय विनाशाय, श्रीकृष्णाय देवासुरे दैत्यपतीन सुरार्थे, தாபய விநா நுமாகன் சுராமரத் பலே க்மா சமதாததி அவதாரங்களை பற்றி மேலும் உபதேசம் பண்ணுகிறார் திருமிலர் நிமிச்சக்கரவர்த்தி கிட்ட சுரார்த்தே தேவாசுரே யுதி தைத்தியபத்தின் ஹத்வா தேவாசுரேயுதின்னு சொன்ன தேவாசுரர்களுடைய யுத்தத்துல சுரார்த்தரார்த்த தேவர்களுக்காக வேண்டி தைத்தியபத்தின் ஹத்வா தைத்தியபத்தின்னு அசுரர்களின் தலைவர்களை எல்லாம் அசுரராஜாக்களை எல்லாம் கொன்று ஹத்வா அந்தரேஷு அந்தரேஷுன்னா மன்வந்தரங்களில் அப்படின்னு அர்த்தம் அந்தந்த மன்வந்தரங்களில் பைவஸ்வத மன்வந்தரம்னு இப்ப சொல்றோம் இல்லையா அது மாதிரி பல மன்வந்தரங்கள்ல கலாபிகி புவனானி அததாத் கலாபிகி ஹத்வா அப்படி போட்டுக்கணும் தைத்தியபத்தின் ஹத்வா தன்னுடைய அம்சாவதாரங்கள் மூலம் அந்தந்த அசுர அரசர்கள் இராட்சச ராஜாக்களை எல்லாம் கொன்று புவனானி அததாத் தேவர்களுக்கெல்லாம் புவனங்களையெல்லாம் அவர் அவர்களுடைய ஸ்தலங்களை எல்லாம் காப்பாற்றி கொடுத்துருக்கிறார் மூணாவது வரியில அதனஹா பூத்வா வாமனாவதாரம் பண்ணி யான்சா சலேன பிச்சை எடுக்கிற மாதிரி தந்திரம் பண்ணி பிக்ஷா பிச்சை எடுக்கிற மாதிரி தமிழ்ல சொல்றோம் பிக்ஷா வாங்குற மாதிரி தானம் வாங்குற யான்சா சலேன வாங்கிறதுமாம் அகரத் இந்த பலி சக்கரவர்த்தியினுடைய இந்த பூமிய அகரத் கைப்பற்றினார் வாமனாவதாரம் எடுத்து அப்புறம் பிக்ஷை வாங்குகிற ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டு தானத்தை வாங்குகிற சந்தர்ப்பத்தை உருவாக்கி அப்புறம் த்ரிவிக்ரம அவதாரம் பண்ணி மகாபலி சக்கரவர்த்தியினுடைய இந்த பூமியை எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல அதித்தேகே சுதேபியா அந்த அதித்தியினுடைய சுதர்களாகிய தேவர்களுக்கு சமதாத் சம் அதாத் நன்றாக அதை மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட இருந்த இந்த பூமியை தானம் வாங்கி தேவர்களுக்கு கொடுத்தார் வாமனாவதாரம் எடுத்து என்ன பண்ணினாருங்கிறத சொல்கிறார் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பல அவதாரங்களை பல மண்வந்திரங்களில் எடுத்து அப்பப்போ வர்றபோது தேவாசுர யுத்தங்களில் தேவர்களுக்காக வேண்டி இருந்து ஜெயிச்சு அசுரர்கள்டிருந்து அந்தந்த இடத்தையெல்லாம் வாங்கி தேவர்களுடைய ஸ்தானங்களை எல்லாம் கொடுத்துட்டார் அது மாத்திரம் இல்லை முக்கியமாக வாமனாவதாரம் பண்ணினார் ஏன்னா கூர்மாவதாரம் பார்த்துட்டோம் மத்ஸ்யாவதாரம் பார்த்துட்டோம் நிருசிம்மாவதாரம் கூட பார்த்தோம் இப்போ வாமன அவதாரத்தை பற்றி சொல்லியிருக்கார் இன்னும் பல அவதாரங்கள் நடந்ததையும் சொல்லியிருக்கார் வெறும் தசாவதாரம் மாத்திரம் இல்லை பல அவதாரங்கள் அவ்வப்போ சம்பவாமி யுகே யுகே யுகே யுகேங்கிறதுக்கு ஆதிசங்கரர் தத்தது அவசரே தேவைப்படும் போதெல்லாம் சொல்லியிருக்கார் யுகம்னா ஒரு ஒரு யுகத்துக்குங்கிற அர்த்தத்தில் இல்லை இந்த ஸ்லோகத்தில் பல தடவை அவதாரம் பண்ணியிருக்கார் பகவான்கிறதும் குறிப்பாக வாமன அவதாரத்தை பற்றியும் உபதேசம் பண்ணியிருக்கார் துருமிலர் நிமிச்சக்கரவர்த்திக்கு மேலும் உபதேசம் பண்ணுகிறார் அந்த ஸ்லோகத்தை நாம் பிறகு பார்க்கலாம் देवासुरे युधिच दैत्यपतीन सुरार्थे शु भुवना कला भूवाथ वान इमारह बले हेक् याचा छल ना सु्योम पिपूर्ण आशीर्वाद मनमार्द नलवा हरिओं